வணக்கம் தினம் ஒரு துளிக்காக உங்கள் அலுமையிலும் சிறுநீர் கட்டு அதாவது சிறுநீர் பெருகாமல் கட்டிக்கொள்வதால் கை கால் வீக்கம் ஏற்படுவது இதை எளிதில் குணமாக்க முள்ளங்கி கீரை சாறு எடுத்து ரெண்டாம் அல்லது இருபது எம்எல் சாறு ஓரிரு வேலை தினம் அருகி வந்தால் இந்த சிறுநீர் தாராளமாக பெருகக்கூடியது அது மட்டும் இல்லாமல் சிறுநீர் ஏற்படக்கூடிய எரிச்சலையும் போக்கக்கூடியது ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களை மீண்டும் சந்திப்போம்